அவங்களுக்கு அசல் தண்டனை இருக்குது அப்படிங்கிறது வேற விஷயம் தண்டனை விட்டு காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் சோதனையாகும் ஏன்னு கேட்டால் ஏதாவது சில குற்றங்கள் நிகழ்ந்து இருக்கலாம் அவர்களில் ஈமானுக்கு எதிரான குற்றங்கள் அமல் செய்யாமல் இருக்கலாம் அல்லாஹை பயப்படாமல் இருக்கலாம் அதன் காரணமாக உலகத்திலேயே அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து அல்லாஹலை செய்திருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் வேறு இருக்கலாம் இப்படியும் கருதலாம் அது அவர்களுக்கு வரக்கூடிய உலகத்தினுடைய தண்டனை உலகத்திலே மற்றவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த துன்பம் அவர்கள் செய்த குற்றத்திற்கு உரிய எது என்பதாக சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக அப்படி எல்லாருக்கும் அப்படித்தான் அப்படினு தீர்ப்பு பண்ணவும் முடியாது ஏன்னா நல்லவர்களுக்கும் கூட அந்த தண்டனை வரும் கேடுகள் ஏற்படும் அதெல்லாம் அவர்களுக்கு சோதனைக்காக வேண்டி அல்லது தீயவர்களுடன் சேர்ந்து அவர்கள் இருப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய நிலை என்பதாக விளங்கலாம் அலையம் அவர்களை திரு ஆயிஷா நாய் அவர்கள் கேட்கின்றார்கள் எங்களிலே நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் நல்லவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு தண்டனை வருமா அப்படின்னு கேட்டாங்க நல்லவர்கள் இருக்கும் எங்களுக்கு தண்டனை வருமா ஆம் வரும் எப்பொழுது என்று சொன்னால் அந்த நல்லவர்கள் கெட்டவர்களோடு சேர்ந்து கலந்து பொழுது இவர்கள் அவர்களோடு சேர்ந்தே கொர்ந்து இருக்கின்றார்கள் ஆனால் நல்லதை சொல்லுவது தீமையை தடுப்பது என்பதெல்லாம் இருப்பதில்லை அதன் காரணமாக தண்டனை வரும்போது எல்லாருக்கும் சேர்த்துத்தான் பிடிக்கும் என்றும் ரசூல்லாய் சல்லா அலையிலும் சொல்லி காட்டினார்கள் அதே மாதிரி ஒரு மனிதன் அநியாயம் செய்கின்றான் அநியாயம் ஒரு மனிதன் மனிதன் அநியாயம் செய்வதன் காரணமாக மற்ற பிராணிகளும் கூட அந்த அநியாயத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக அதாவது அதனுடைய தண்டனைக்குரியதாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் சொல்லுகின்றன நிறைய ஹதீஷ்களை சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது முன்னால விளக்கங்கள் தந்திருக்கிறோம் ஒரு மனிதன் அநியாயம் செய்றான் பூமியில அதாவது அநியாயம் சொன்ன ஈமான் கொண்டிருக்கிறான் ஆனா ஈவானுக்கு எதிரான காரியங்கள் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றான் தவறான காரியங்கள் பாவமான காரியங்கள் மக்களுக்கு அநியாயம் செய்வது பொருளை அபகரிப்பது கொலை செய்வது கொள்ளையடிப்பது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இது அநியாயம் இந்த இவன் செய்யக்கூடிய இந்த அநியாயத்தின் காரணமாக அல்லாஹால மற்ற பொருள்களுக்கும் அந்த தீமையை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால உலகத்திலே உண்டாக்கி வைப்பார் மற்ற பறவைகள் மிருகங்கள் இவையெல்லாம் கூட அநியாயத்தின் காரணமாக அழிக்கப்பட்டுவிடக்கூடிய துன்பப்படக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால உருவாக்கி வைத்து விடுவார் பொதுவாக அழிக்கப்படக்கூடிய தண்டனை அந்த தண்டனை பொருள் செய்யப்பட்டிருக்கின்றான் அதாவது ஈமான் ஈமான் கொண்டவர்களை எல்லாம் அல்லாஹத்தாற்றுவான் என்பதற்கின்ற அதுபோன்றுதான் என்பதாக பொருளாகும் நுஞ்சில் நாம் காப்பாற்றுவோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான அழிவை விட்டோம் நரகத்தினுடைய தண்டனையை விட்டோம் அல்லது கடுமையான தண்டனைகள் காப்பிர்களுக்கு எப்படி அந்த தண்டனை கொடுக்கின்றான் அது போன்றுள்ள தண்டனையை விட்டு அவர்களை காப்பாற்றுவான் என்பதாக பொருளார் ஒரு கருத்தை அல்லாஹல்ல தெரியப்படுத்துகின்றான் அல்லாஹுடைய மிக பயங்கரமான அழிவு தண்டனை இவற்றை விட்டு காப்பாற்றப்படுவதற்கு மனிதனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார் ஏன்னா மேல நுணஜ்ஜி சும்ம நுணினா வல்லதீன ஆமனு என்று சொன்னார் நம்முடைய தூதர்களையும் காப்பாற்றுவோம் ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இங்கே அடுத்த ஆயத்தில் கதாரிக்க ஹர்கனால் என்பதாக சொல்லுகின்றார் அப்ப ஈமான் இருந்தால் அந்த காப்பாற்றப்படுதல் என்பது கிடைத்துவிடும் ஈமான் தான் இந்த காப்பாற்றுதலுக்கு பாதுகாப்புக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார் சிறு மனிதனுக்கு உலகத்திலே துன்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டு என்று இருந்தால் ஒரு மூமிநாள் மனிதர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆயத்துக்கு எதிரானது அல்ல அது உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே சில சோதனைகளை அல்லாஹத்தால் ஏற்படுத்துவான் அந்த சோதனைகள் என்பதாக அதற்கு பொருளாகும் நல்ல முன்னாள் சொன்ன மாதிரி அந்த சோதனைகளிலே முனி மனிதர் கண்டிப்பாக அகப்பட்டுத்தான் தீர வேண்டும் உலகத்திலேயே மிக உயர்ந்த ஈமான் உள்ளவர்கள் சஹாபாக்கள் ரசுல்லா சல்லா அலிசல்லம் அவர்களுடைய தொடர்பு இருந்ததின் காரணமாக உயர்ந்த ஈமானை பெற்றிருந்தார்கள் ஆனா எவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் உலகத்திலே அப்படிப்பட்ட சோதனை வேறு ஆளுக்கு ஏற்பட்டதில் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் ஆளானார்கள் அவர்கள் அது அல்லாஹத்தாலா அவர்களை சோதிக்கின்றான் டெஸ்ட் செய்கின்றான் குடம் போட்டு எடுக்கின்றான் என்பதாக பொருளார்கள் இந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் ஈடுபட்டு முழுமையான வெற்றி பெறக்கூடிய நேரம் எது என்று சொன்னால் மவுத்துடைய நேரம் மவுத்து வந்து விட்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக பொருள் அதனால ரசூத் தொஷ்பத்து ஒரு காணிக்கை என்பதாக சொன்னார்கள் பெரிய கிப்ட் மவுத்து என்பது ஏன்னா உலகத்தினுடைய துன்பங்களை விட்டு அப்பதான் வெளியே போயிடற வெளியேறி போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு கேட்டுப்பான் சொல்லி இருக்கிறோம் ஒரு ஹதீஸ் ரசூல்ல அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் மசித நபவியில ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அந்த ஜனாசாவை பார்த்த உடனே சுல்ல சொன்னார்கள் முஸ்தரியன் அவ் முஸ்தராகி என்பதாக சொன்னார்கள் முஸ்தரியால் ராகத்து பெற்றவர் துன்பங்களை எல்லாம் விட்டு நிம்மதி பெற்றவர் என்பதாக பொருள் நிம்மதி பெற்றவர் அல்லது முஸ்தராக ஆலேஹி அவரை விட்டு மற்றவர்கள் எல்லாம் ராகத்து பெற்றவை இவர் போயிட்டதின் காரணமாக மற்றவர்கள் அதாவது முதல் கருத்துக்கு எதிர்கருத்து மாற்று கருத்து எதிரான கருத்து எதிரான அடிக்கிறவன் அடிக்கப்பட்டவன் அடிச்சவன் ஒருத்தன் அடி வாங்கிய ஒருத்தன் இப்போ ஒரே ஆளை பார்த்து ஒரே ஜனாசா பார்த்து ரசூல்ல அடிச்சவன் அடி வாங்கியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முஸ்தரியன் முஸ்தராகி இவர் ராகத்து பெற்ற ஜனாசா அல்லது இவனில் இருந்து மற்றவர்கள் எல்லாம் ராகத்து பெற்றவர்கள் என்பதா சொன்னார்கள் ரெண்டு கருத்தையும் சொல்றாங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு கொஞ்சம் வழங்கல அதனால கேட்டாங்க மல் முஸ்தரியல் என்ன என்று கேட்டார்கள் ரசூல்ல சுருக்கமாக சொன்னார்கள் நீண்ட விளக்கங்கள் ஹஜீசில் எழுதப்படுகின்றன ராகத்து பெற்றவன் ஓய்வு பெற்றவன் நிம்மதி பெற்றவன் என்று சொன்னால் இந்த ஜனாசா பூமீனாக இருந்தால் பூமினாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த மனிதருக்கு நல்லா அமல் செய்யணும் அதெல்லாம் கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் நல்லா அமல் செய்யணும் பாவங்களே அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்படாமல் பாவங்கள் செய்யாமல் இருக்க முடியாது ஹராமான காரியங்களை செய்யாமல் இருக்கணும் ஹராமான தொழில் செய்யாமல் இருக்கணும் ஹரமான சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கணும் ஹராமான வேலைகள் பேச்சுகள் பார்வைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிரமப்படணும் சிரமப்பட்டு தான் ஹராமை விட்டு தப்பித்துக் கொண்டிருக்க முடியும் சிரமம் இல்லாமல் செய்ய முடியாது அது எது வரைக்கும் இருக்கும் அந்த சிரமம் மௌத்து வரைக்கும் இருக்கும் ஒரு மோமினுக்க மௌத்து வரைக்கும் அந்த சிரமம் இருந்துகிட்டதான் இருக்கு எப்போ அப்பொழுது என்பது காணிக்கை சொன்னாங்க அந்த காணிக்கை கிடைத்த அந்த மனிதன் முஸ்தரிய ரொம்ப சுகம் பெற்றவனாக இருக்கும் உலகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை விட்டு ஓய்வு பெற்று சுகத்தை பெற்றுக்கொண்டால் இந்த மனிதன் அப்படின்னா என்ன கருத்து இதே இவனை விட்டு மற்ற பொருட்கள் பெற்றவை சுகம் பெற்றவை அப்படின்னா இவன் உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அவன் ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டு ஆனால் சுகமாக வாழ்வதற்காக வேண்டி உலகத்தினுடைய பொருளாதாரங்களை தேடிக்கொண்டிருப்பான் சுகபோகங்களை தேடுவான் அதெல்லாம் பூரா அராமான வழியில் இருக்கு தவறான அநியாயமான முறையிலே இன்னைக்கு பார்க்கணும் ஏராளமானவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ரொம்ப சுகமாக வாழக்கூடியவர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அறாமான பொருள் சம்பா அராமமான முறையில பொருள் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க கொள்ளையடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க திருட்டுத்தரம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மார்க்கத்திற்கு மாற்றமான முறையில பொருள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு தான் பொருளை ஈட்ட முடியும் அதிகமா பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்கின்றது ஏராளமான பொருள் பெரும் வசதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தவறான முறையில் இல்லாமல் நேர்மையான முறையில் அந்த ஏராளமான வசதிகளை பெற முடியாது ஆனால் ஒரு சிலரை தவிர யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு நேர்மையான முறையிலும் கொடுத்துருவோம் அப்துல் ரஹ்மான் உஸ்மான் பின் அஃபான் போன்றவர்கள் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க வெறும் பணக்காரர்கள் இருந்தாங்க அவங்களுடைய காசுகள் எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் ஹலாலானதாக எவ்வளவு ஹலாலமா ரொம்ப அற்புதமான ஹலால கூடியதாக மனம் மிக்கதாக இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அப்துல்கார் ஜீலா சல்லா சர்ஹ் அஜீஸ் இருந்தாங்க ஆரம்பத்தில் சிரமப்பட்டாங்க பின்னால வெறும் தங்கம் வைரம் வைடூரியின் கப்பலில் கப்பல்ல சரக்குகள் அனுப்பி சொந்த கப்பல் இருந்துச்சு அப்படியெல்லாம் வியாபாரம் செய்தார்கள் என்பதாக பெரிய வரலாற்றில் இருந்தவர்கள் நிலை என்ன சொன்னா தவறான முறையில பொருளீட்டினால் மிக சீக்கிரமாக பணக்காரராக ஆக முடியும் வசதி பெற்றவராக ஆக முடியும் அப்படித்தான் சரி இப்ப அவர் அந்த மாதிரி தவறான முறையில பொருளீட்டுவதின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அல்லா மழையை நிறுத்தி விடுவார் பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் மழை பெய்யாது அது வரவேண்டிய காலகட்டத்தில் மழை வராது மழை பெய்யாததின் காரணமாக தானியங்கள் விளையாது காய்கறிகள் பழங்கள் மற்ற பொருள்கள் எல்லாம் தீவிரங்கள் எல்லாம் விளையாது இப்படி விளையாத விளைச்சல் காரணமாக மனிதர்கள் எல்லாம் பஞ்சத்திற்குள்ளானவர்களாக ஆவார்கள் நிறைய காசு பணம் இருக்கும் ஆனா பஞ்சம் ஏற்பட்டு போயிருக்கும் பஞ்சம் அப்படின்னு தானியங்கள் உணவுப் பொருள்கள் விளையாமல் நிற்பதற்குப் பெயர் தான் பஞ்சம் காசெல்லாம் நிறையா இருக்கு சாப்பிட முடியாது காசு சாப்பிட முடியுமா மூட்டை மூட்டையாக கோடி கோடியாக வச்சுருப்பான் ஆனால் சாப்பிட முடியாது அந்த பொருளின் மூலமாக தானியங்களை பெற முடியாது அந்த மனிதன் உணவுப் பொருள்களை பெற முடியாது இது பஞ்சம் ஏற்பட்டு அப்படி விளைச்சல் இல்லாததன் காரணமாக மனிதர்கள் சிரமப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல அந்த தானியங்கள் விளைந்தால் அதிலிருந்து வரக்கூடிய உபரியான பொருள்கள் எல்லாம் கால்நடைகளுக்கு தீவனங்களாக ஆகும் அதுவும் கால்நடைகளுக்கு தீவனங்கள் கிடைக்காது அதே மாதிரி பறவைகள் வந்து வயல்வெளிகளிலே தானியங்களை சாப்பிட்டு விட்டு கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கணும் அதெல்லாம் கூட பட்னியாக கிடக்கும் வயல்வெளிகளிலே தானியங்கள் விளையாததின் காரணமாக பழங்கள் காய்கறிகளாக விளையாததின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிகளுக்கெல்லாம் கூட சாப்பாடு கிடைக்காது எல்லாம் இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்காது அதே மாதிரி வயல் வழிகள தானியங்கள் விளைந்தால் எலிகள் நிறைய இருக்க தானியங்களை எலிகள் சாப்பிடும் நிறையா பார்க்க அந்த எலிகளுக்கு எலிகள் சில பிராணிகளுக்கு உணவாகும் பாம்புக்கு எலி ரொம்ப பிரிய பிரியமான உணவு எலி பாம்புக்கு ரொம்ப பிரியமான சாப்பாடு எது எலிதான் அதை பிடிக்கிறதுக்காண்ட்டு பாம்பு நிறைய குடி இருக்கும் அந்த வயல் ஓரங்களில் புத்து பாம்பு புத்துகள் இருக்கும் இப்போ அந்த பாம்பும் அங்கே வராது எலியும் இல்லை பாம்பும் இல்லை ஏன்னு கேட்டால் சாப்பாடு இல்லை அதனால இதெல்லாம் யாருனால அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறதுனால இவனால மழை பெய்யல மழை பெய்யாததுனால எல்லாருக்கும் கஷ்டம் மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு கால்நடைகளுக்கு ஊர்வனங்களுக்கு எல்லா பிராணிகளுக்கும் கஷ்டம் ஏற்படும் இவன் போயிட்டான் அந்த அநியாயம் செஞ்ச மனிதர்லாம் போயிட்டான்னு வச்சுங்க உலகத்திலிருந்து எல்லாரும் போயிட்டாருங்க நல்ல மனிதராக இருக்கிறாங்க அவன் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் மற்றவர்களாக சுகமாக இருப்பாங்க இப்போ இவன் இருந்தால் மற்றவங்கலாம் கஷ்டம் இவன் போயிட்டா மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லை அதுதான் முஸ்தராஹன் அலைகி என்றுகாரி ஃபில இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்டு காப்பாற்றுவோம் இந்த கருத்தும் இந்த கருத்தும் கொள்ளலாம் உலகத்தில் இருக்கிற கஷ்டம் இருக்கும் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நாம் அவர்களை காப்பாற்றுவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முகமாக அல்லா தாலா சொல்லுகின்றார் பிறகும் அந்த மக்காவாசிகளுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹால சொல்லுகின்றார் சொல்லிவிடுங்கள் மனிதர்களே நீங்கள் என்னுடைய தீனை பற்றி சந்தேகத்தில் இருந்தால் என்னுடைய தீனுடைய விஷயத்திலே நீங்கள் சந்தேகப்பட்டால் நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்க சரியா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டா அது சரியே இல்லை அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா மனிதர்களே அப்படின்னு சொன்னா மக்காவாசிகளை பார்த்த அல்லாத்தால சொல்றீங்கண்ணா அந்த நேரத்துல மனிதர் பல இடங்கள்ல மனிதர்களே பல இடங்கள்ல குரால்ல வரும் ஆனா பின்னால வரக்கூடிய வாசகத்திற்கு தோதாத்தான் அந்த மனிதர்களே அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு முடிவு பண்ணும் பின்னால ஒரு ஆயிரத்தி வருது மனிதர்களே அப்படின்னு அது உலக மக்கள் எல்லாத்தையும் பார்த்து அல்லாத சொல்றேன் இது மக்காவாசிகளை பார்த்து மாட்டோம் ஏ மக்காவாசிகளே மக்காவாசிகளிலே முஷ்ரிக்குள்ளே என் சந்தேகத்திலே இருந்தால் மின் தீனி என்னுடைய தீனை பற்றி சந்தேகத்தில் இருந்தால் உங்களுடைய சந்தேகம் உங்கள்ட்ட இருக்கட்டும் உங்க சந்தேகத்தினால் எனக்கு ஒண்ணு பாதிப்பு கிடையாது உங்களுடைய சந்தேகத்தினாலே எனக்கு சந்தேகம் வந்துடாது இன்னும் ஒரு சமயம் இவங்க சொல்கிறதா சரியாக இருக்குமோ நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இவ்வளோ காலமாக எவ்வளோ பேர் இன்னும் வந்து ஈமானுக்கு வரவே இல்லையே ஒரு சமயம் அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துடாது எனக்கு சந்தேகம் வந்து நீங்கள் வணங்குறத போய் நான் வணங்க மாட்டேன் அப்புறம் அப்படி வணங்க மாட்டேமா வணங்கிட மாட்டேன் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சரி நான் இருக்கக்கூடிய கொள்கை தான் ரைட் அப்படின்னு நான் இருக்கிறோம் அதனால் நான் இருக்கிற தீன் தான் சரி என்று சொல்ல வருகின்றார்கள்த்தால கொல் சொல்லிடுங்கள் சந்தேகத்திலே இருந்தால் உங்க சந்தேகத்தை நான் பொருட்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு உன் வக்கீல் பின்னால வாசகம் சரியா வரும் பல ஆகுது உள்ளதையில் தாமூதூனம் இன்பில்லா அல்லாவத்தவரு நீங்க வணங்குகிறத நான் வணங்க மாட்டேன் நேரடி அர்த்தம் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குது ஒரு மாதிரியா அப்படின்னு தெரியும் வாசகம் அதனாலதான் வெறும் தர்ஜுமாவை மட்டும் பார்த்து அர்த்தம் செஞ்சிடக்கூடாது என்ன கருத்து இருக்குது ஏற்படுத்தாது தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அவரும் நம்ம கட்சிக்கு வந்துடுவார் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைக்கலாம் வரவே மாட்டேன் நான் வணங்க மாட்டேன் தாமதூன அல்லாவை தவிர நீங்கள் வணங்குகின்றவர்களை வணங்குகின்ற தெய்வங்களை நான் வணங்கவே மாட்டேன் வலாக்கின் ஆமுதுல்லாக அல்லாவை தான் நான் வணங்குவேன் அவன் எப்படிப்பட்டான் தெரியுமா அல்லதி பாக்கும் அவன் உங்களை மவுத்தாக்கிடுவான் கொஞ்ச நாள் உலகத்தை அவன் தான் மவுத்தாக்குறான் அவங்களை உலகத்துல இருந்து நீங்க மௌத்தாக்கரைக்கு பாருங்க உலகத்தோடு போறீங்களா வாங்கப்படுது யார் செய்யல அவன் தான் செய்யறான் அதனால உங்களை மவுத்தாக்குகின்ற உங்களை மவுத்தாக்குகின்ற ஒருவனை ஒருவனாகி அல்லாகவே நான் வணங்குவேன் என்று ரசூ சொல்ல சொல்ல வேண்டும் இது மற்றவர்களுக்கும் சிந்தனை அல்லாகவே வணங்க அவன் எப்படிப்பட்டவர் நம்மை மவுத்தாக்க கூடியவர் இந்த மவுத் அப்படிங்கிறதுக்கு அவர் வபாத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றினான் முழுமையடை முழுமையாக ஆக்கினான் அப்படின்னு அர்த்தம் நிறைவுபடுத்தினான் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் அதுக்கு கருத்தர்த்தம் அப்படின்னு அர்த்தம் செய்யறோம் நிறைவாக்கினார் ஒரு காலம் குறிப்பிடப்பட்டது குறிப்பிட்டார் முடிஞ்சு போச்சு அதனால தான் அதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த காலம் நிச்சயமாக நிறைவு செய்யப்படும் நான் அந்த காலத்தை நிறைவு செய்வேன் எழுபது வயசு என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் எழுபதை நிறைவு செய்வேன் எழுபதுக்கு முன்னால ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கூட என்னை யாரும் மௌத்தாக்க முடியாது என்னுடைய போக்க முடியாது அந்த எழுபது வயசுக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட என்னை யாரும் வச்சிருக்க முடியாது என்பதையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காட்டி வஃத் என்ற வார்த்தை முன்னோர்கள் அல்லாஹால பயன்படுத்துகின்றான் குரானில் அதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது நிறைவு செய்தல் என்பதாக பொருளாகும் போட்டதின் காரணமாக குறைவு செய்வதோ அல்லது அதிகப்படுத்துவதோ வேறு எந்த பொருளாலும் முடியாது அல்லாஹ் ஒருவனால் முடியும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு இருந்து அந்த மனிதன் கட்டாயமாக அல்லாவை வணங்கிய தீர்வார் அதனால அல்லாஹால இந்த இடத்துல உங்களை அப்படிப்பட்டேன் என்று சொல்ல சொல்லுகிறான் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹால எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் இருக்க சொல்லுவதின் மூலமாக பரிபூர்ணமான பிரகாசித்து அவர்களில் இருந்து சகாபாக்கள் பெற்றார்கள் பெற்றார்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆனா அசல் தீபம் அந்த எல்லா விளக்குகளும் பல்லாயிரக்கணக்கான அது போல தான் ரசூல்லா சல் ஈமான் அசல் ஈமான் அதான் அப்போ ஒரிஜினல் ஈமான் ரசூல்ல உண்டு மற்ற உலகத்தில் உள்ள எல்லா்களுக்கும் உள்ள ஈமான் எல்லாம் இரவுப்பட்டது கடன் வாங்கிடும் இரவலாக வச்சிருக்கிறோம் அதுல கொஞ்சம் ஏன் கேட்டா அந்த விளக்குகள் கொளுத்தப்படக்கூடிய விளக்குகள்ல தராதரம் இருக்கின்றது மனிதர்கள் என்ற விளக்குகள் இருக்கின்றார்கள் அவருடைய நெஞ்சங்கள் உள்ள ஈமான் என்பது தராதரம் குறைவு கூடுதல் என்பதெல்லாம் இருக்கின்றது கூடுதலாக யார் இடத்துல அந்த தன்மைகள் இருக்கணும் அவரிடத்துல அந்த பிரகாசம் அதிகமாக இருக்கும் யார் இடத்துல கம்மியாக இருக்கணும் அவர் இடத்துல குறைவாக இருக்கும் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு ஈமான் பலவீனமான ஈமான் நமக்கு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சு ரொம்ப பலவீனத்தில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்தா அதுவும் போயிடும் வெறுமனே பேர் மட்டும் இருக்கும் இப்போ பேர் நிறைய பேர் பேரு தான் இருக்குது அப்துல் கார் அப்துல் சத்தாரோடய பேர் தான் இருக்கிறதே தவிர அசல் ஈமான் தன்மை அவர்களிடத்திலேயே இன்னும் காலம் இன்னும் சில காலம் போனால் இன்னும் குறைஞ்சி போயிடும் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றும் கற்றலை ஏற்பட்டேன் அல்லாஹை வணங்குவது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய வாழக்கூடியவர்களில் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்றும் நான் கற்றலை என்பதாகவும் சொல்லுகின்றான் இது நமக்கு எச்சரிக்கை நமக்கு படிப்பிலை இன்னும் எனக்கு அல்லாஹாலி விடுவீராக உடைய முகத்தை இந்த நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விடுவீராக என்றும் நான் கட்டளை எடப்பட்டு இருக்கின்றேன் அல்லாஹால உடைய முகத்தை இந்த தீன் இந்த தீன் எப்படிப்பட்டது எல்லாவிதமான கோணலான தவறான வழிகள் அனைத்தையும் சரியான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் குறித்து சொல்லும்போது எல்லா தவறான கோணலான வழிகள் அனைத்தையும் நேரான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இது செல்லுவதற்கான மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற மார்க்கம் இது அப்படிப்பட்ட அது நேர்மையாக இருக்கும் நிலைமையில் நேரானதாக இருக்கும் நிலைமையில் இந்த தீனின் பக்கம் உண்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வீராக நிலைப்படுத்தி மிக நேர்மையானது நேரானது தவறான கோடலாக இல்லாமல் நேராக இருக்கக்கூடிய அந்த வழி அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் பக்கம் உம்முடைய நப்சை நிலைப்படுத்தி வைப்பீராக உம்முடைய மனத்தை நிலைப்படுத்தி வைப்பீராக என்று ஒரு பொருள் ரெண்டாவது நேரான மார்க்கத்தின் பக்கம் அமலை நிலைப்படுத்தி வைப்பீராக என்பதால் இந்த மார்க்கம் என்ன அமலை சொல்லி காட்டுகின்றதோ அந்த இருப்போடு சரியாக உறுதியாக நிலையாக நேர்மையாக நின்று இருக்க வேண்டும் என்பதாக பொருளாம் தொழுகைக்கு சொன்ன தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்று சொன்னால் சரியாக தொழுங்கள் சரியாக தொழுது கொள்ளதாக பொருளாகும் எந்த விதமான தவறும் சட்டப்படி அந்த தொழுகையை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவது தொழுகையை நிலை நிறுத்துவது என்பதாக பொருளாகும் அதனால தொழுகையை நிலை அது காவத்தி செலா அது காவத்தி செலா அப்படின்னு சொல்றாங்க அழைக்கிறாங்க அந்த நேரத்தில் தொழுகை நிலை தொழுகை நிலை ஆகிவிட்டது நிலை பெற்றதாக ஆகிவிட்டது அது காமத்தி தொழுகை நிலை பெற்றதாக ஆகிவிட்டது காமத்தி சொலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே இருக்கின்றது அந்த அழைப்பை கேட்டு வந்து நிற்கக்கூடிய தொழுகை ஆளிகள் எல்லாம் தன்னுடைய தொழுகையை இக்காமத்து உள்ளதாக ஆக்கி வேண்டும் என்று இகாமத்துள்ளதுன்னா நேர்மையானதாக நிலையானதாக சட்டப்பூர்வமானதாக மனோக்கு இடம் கொடுக்காமல் சட்டங்கள் எப்படி சொல்லுங்க விளக்கப்பட்டிருக்கின்றீன் இந்த மார்க்கத்தை தேடுவதின் பக்கம் உம்முடைய மனத்தை நீ திருப்பி விடுவீராக அகிம் என்பதற்கு திருப்பி விடுவீராக வேண்டிய இந்த உடைய வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸ் தூய்மையானதாக ஆக்கி கொள்வீராக என்பதாக மற்றொரு பொருள் இமனா அபா அல்லாஹ் சொல்லுகின்றார்கள் அமலக என்ற அர்த்தம் சரியானது என்று சொல்ற உன்னுடைய உண்முடைய அமலை சரிபடுத்திக் கொள்வீராக நிலைப்படுத்திக் கொள்வீராக அல்லாவுக்காக வேண்டி என்று சொல்லுகின்றார் அல்லாஹால பக்கம் தன்னுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லாவின் பக்கம் சரணடைய செய்து விடுவது அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விடுவதற்கு பெயர் தீன் முகத்தை சொல்லும் பொழுது முகம் சார்ந்து இருக்கக்கூடிய உடல் முழுவதுமே அதற்குள்ளே வந்துவிடும் அவன் முகத்துல கறிய பூசிட்டான் கறியை பூசிட்டான் கறி பூசல கேவலப்படுத்துறதுங்கிறது முகத்துக்கு மட்டுமா உடம்புக்கு மட்டுமல்ல உயிருக்கும் சேர்த்துட்டான் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு சேர்த்து அந்த கேவலம் ஆக அது கேவலப்படுத்திட்டேன் அப்படிங்கறது அவன் முகத்துல கறியை பூசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம இதே போல முகத்தை நேர்படுத்தி கொள்வீராக நிலைப்படுத்தி கொள்வீராக அப்படின்னு சொன்னா என்ன அருத்த உடல் முழுவதையும் அக்கல் சொல்றோம் எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளின் பக்கம் ஈடுபடுத்திக் கொள்ளுவீராக என்று பொருள் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாவுக்காக செருப்பு அணியாவுக்காடி செய்யணும் அல்லாவுக்காண்டி செய்யணும் சாப்பிடுறது அல்லாவுக்காண்டி சாப்பிடணும் பேசறது அல்லாவுக்காண்டி பேசணும் அப்படிங்கிற எல்லா கருத்தும் ஒருத்தர் முறை அல்ல ஒரு பெரிய ஒரு ஞானவன் வீட்டில இருந்து சட்டையை திருப்பி போட்டுக்கிட்டார் சட்டை திருப்பி போட மாட்டோம் கொஞ்ச நேரம் திருப்பியில போட்டு நேரம் கூட சொல்லல பாருங்க அப்படி இல்லாம நினைப்போம் சட்டை திருப்பி போட்டு வெளியே போறார் போகும்போது ஒருத்தர் சட்டையிலிருப்பி போட்டு போயிட்டு திருப்பி போடலாம் சரியா போட்டுக்கலாம் அப்படி கையை எடுத்துக்கிட்டு போனவர் திரும்ப விட்டுட்டார் அதாவது கழட்டல சொன்னவர் கேட்டாரு போடும் போது அல்லாவுக்காக வேண்டி போட்டேன் அல்லாவுக்காக வேண்டி போட்டதும் திருப்பி போட்டுக்கிட்டேன் போட்டேன் அல்லாவுக்காக வேண்டிதான் செய்யும் அதனால நம்மளா அப்படி இருக்கு சட்டை திருவி போட்டு போறாரு ஒருத்தர் நம்ம போறேன் போட்டுக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அவங்க செஞ்சாங்க அவங்களுடைய ஞானத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு இப்போ போனா சட்ட திருப்பிட்டு அப்படியே போறான்னு வச்சுங்க அஜயத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போட்டிருக்கு நல்லா தானே இருந்தார் என்ன ஆச்சு இப்போ அப்படின்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா நம்ம சரியா தான் போட்டுட்டு போறோம் வலது கால சிறப்பு இடது கால இடது கால சிறப்பு வலது காலம் போட்டுக்கிட்டு போறோம்னு வச்சுங்க ஒருத்தர் சொல்றாரு என்ன இதுக்கு காலை மாத்தி போட்டு வச்சிருக்கீங்க காலை மாத்தி போட்டுருக்கா இவருக்கு கிண்டலா கேட்கலாம் காலை மாத்தலுக்கு காலை பையதாங்க இடது இடது தான் இருக்கு வலது வலது தான் இருக்குது இல்லங்க செருப்பை மாத்தி போட்டுக்கிட்டு போறீங்களாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா திருப்பி போனது தான் செய்யணும் நம்ம அதான் ஒழுங்கு முறை அதான் தரித்தீபும் கூட ஒழுக்கம் கூட இங்க அக்ம் வஜக் அலி தீன் ஹனீஃபா அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களையும் அல்லாவுக்காகவே நிலைப்படுத்துவீராக அவன் அல்லாத அவன் அல்லாத பொருளுக்காக வேண்டி அல்ல அல்லாத விஷயத்திற்காக எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம செஞ்சு பழகிட்டோம்னு சொன்னா அது ரொம்ப லேசா இருக்கும் அல்லாவுக்காடியே செய்யணும் எல்லாமே எந்த காரியத்தஞ்சாலும் சரி மசிதக்குள்ள வர்றது மட்டுமல்ல மசீத விட்டு வெளியே போறது மட்டுமல்ல வீட்டுக்குள்ள போறது வீட்டுல இருந்து வெளியே வர்றது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துரு அழகான துவாக்கள் அந்த துவாவுடைய கருத்துக்களை தெரிஞ்சாவே போகுது வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு துவா வீட்டுல வெளியே வரும்போது துவா படியில இறங்கினா ஒரு துவா படியில ஏறும் போது ஒரு துவா கடத்தருவுல போனா ஒரு துவா தெருக்கள்ல போனா ஒரு துவா எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க இதெல்லாம் ஓதிக்கிட்டு கித்தாப் வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டே அர்த்தம் இல்லை எல்லாம் சும்மா லேசான விஷயங்கள் தானே அதுலேயே என்ன வந்துடும் நான் அல்ல நான் அல்லாஹுக்காகவே வாழுகின்றேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செஞ்சுக்கிட்டே பழக்கப்பட்டுச்சுன்னா அந்த எண்ணம் வந்துடும் சைத்தானுடைய எண்ணங்கள்லாம் போயிட்டே இருக்கும் வெளிய வெளியாயிட்டே இருக்கும் பொதுவாக நல்லது உள்ள போனாதான் கெட்டதெல்லாம் வெளியே வரும் ஒரு பெரியவர் ஒரு ஞானவான்னு கேட்டாரோ தன்னுடைய சீடர்கள்கிட்ட ஒரு பானை இருந்துச்சு எல்லா சீடர்களும் கூப்பிட்டு இந்த பானைக்குள்ள எண்ணம் இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு ஆள் ஒன்றும் இல்லை காலியாக இருக்குது இன்னொரு ஆள் பார்த்தா என்ன இருக்குது காலியாக இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கேட்டால் எல்லாரும் வரிசையாக சொன்னாங்க பானைக்குள்ளே ஒன்றும் எல்லா காலியாக இருக்குது பாத்திரம் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் காலியாக இருக்குது ஒரே ஒரு மாணவன் மட்டும் என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு உள்ள காற்று இருக்குது அப்படின்னு சொன்னார் உள்ள காற்று இருக்க முடியாது பானைக்குள்ளே காற்று இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ எல்லாத்தையும் கேட்டார் அந்த அந்த திருப்பி கேட்குறாரு இந்த காற்றை வெளியாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் இந்த காத்த வெளியாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தருங்க தெரியல பாருங்க அவனுக்கும் தெரியல காத்திருக்குன்னா என்ன பண்ண அப்படிங்கறத அவனுக்கும் தெரியல இப்ப எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியல அப்ப அந்த ஞானி சொன்னாரு காற்றை வெளியாக்கணும்னு சொன்னா ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை இதுக்குள்ள நிறைய தண்ணி நிரப்பணும் அந்த பாத்திரத்துக்கு நிறைய தண்ணி நிரப்பிட்டா காத்தெல்லாம் வெளியே போயிடும் இது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தீய எண்ணங்கள் தீய பண்புகள் அந்த தீய காற்று காற்று என்று சொல்ல தீய பண்புகள் வெளியே போற என்ன பண்ண நன்மைகள் அப்படிங்கிற தண்ணீரை உள்ள நிரப்பணும் நன்மைகளை தண்ணீர உள்ள நற்பணை தீமை என்று சொல்லப்படக்கூடியதான் தீமைகள் வெளியே போகும் செய்யாமையே இவர்கள் தீமைகளை வச்சுக்கிட்டு போக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா போகாது முடியாது என்ற கருத்து சொல்றேன் அந்த கருத்துன்னு இதற்கு இருக்குது உன்னுடைய உடல் முழுவதையுமே இந்த தீனுக்காக வேண்டி நிலை நிறுத்துவீராக தீனுக்காக வேண்டி அர்ப்பணிப்பீராக தீனுடைய காரியத்திலே நிலை நிலைத்திற்கச் செய்வீராக என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றதாக சொன்ன பின்னால வலா தக்குவன் அண்ண மினர் முஷ்ரிக்கேன் என்றும் சொல்றதுன்னு கேட்ட உம்மத்துகளுக்கு அறிவுரை அல்லா தால சொல்லுவன் அண்ண மினர் முஷ்ரிக்கேன் முஷரிக்குகளில் உள்ளவராக நீர் ஆகிட வேண்டாம் இணை வைக்கக்கூடியவர்களை உள்ளவர்களாக ஆகிடவர் இது அதே கருத்து இருக்குது நிறைய கருத்துகள் இருக்குன்னா சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக நீங்க கூடியவர்களிலே உள்ளவராக ஆகிட வேண்டாம் முதல் கருத்து அதுதான் சரி ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ள பல கருத்துகள் இருக்கின்றன இணை வைக்கக்கூடியவர்கள் என்னென்ன செயல்களை செய்கின்றார்களோ என்னென்ன முறையிலே வாழ்கின்றார்களோ அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற கருத்து இல்லையா சில சொன்னாங்களா இல்லையா ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக ஆகின்றாரோ அவர் அவரை சார்ந்தவர் தான் என்பதாக சொன்னார் யூதர்கள் போடுற மாதிரி ஒரு டிரஸ் போடுறார் சார்ந்தவர் தான் கிறிஸ்தவர் போடுற மாதிரி அவரை சேர்ந்தவர் சினிமா நடிகர்கள் போடுற மாதிரி ஒரு டிரெஸ் போடுறார் இவரும் அவரை சார்ந்தவர் தான் இருக்கு எந்த விஷயத்துல எதை பின்பற்றுகின்றாரோ அந்த விஷயத்துல அவர்களை சார்ந்தவர்கள் தான் பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதன் வாலிபர்களா நம்ம பார்க்கிறோம் சில பேச்சு சில நடவடிக்கைகள் நடை உடை பாவனைகள் இவைகளிலெல்லாம் சினிமா ஸ்டார்ஸ்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் எவ்வளோ அவங்களை சேர்ந்தவங்க பேர் அப்துல் காரர் அப்துல் சலாம்னு இருந்தாலும் சரி இவர் அவரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொன்னால் காபிரைட்டார்னு அர்த்தம் இல்லை உரிய தண்டனை உண்டு இந்த ஆயத்துக்கு நேர் எதிராக வலாத்த கூ நம்ம மின்னலமிஷரிக்கின்ற ஆயத்துக்கு எதிராக நடக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நம்ம ட்ரெஸ்ஸே பூராம்தான் இருக்குது எல்லாமே உலகம் பூரா பரவலாகி அது என்னன்னு கேட்டால் அதுதான் நல்ல ட்ரெஸ் அப்படின்னு ஆகிடுச்சுப்போம் இருக்கக்கூடிய அந்த பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் போடுறதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது தானே ஆங்கிலேயர்களால் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் ஒரு டிரெஸ் பாருங்க சரித்திரம் படித்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகலாய காலத்துல எப்படி ட்ரெஸ் எல்லாரும் போட்டிருந்தாங்க எல்லாரும் காபிர்களும் கூட ஓமின்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு ஒரு தனியிருந்தது பைஜாமா அந்த ஜுப்பா போட்டிருப்பாங்க அவங்க தோழக்கூடிய நேரத்திலும் கூட பின்பக்கம்லாம் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும் இப்ப அப்படியெல்லாம் கிடையாது பேண்டை போட்டு அந்த சட்டை இன் பண்ணால் உள்ளே வெ வெளியே இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் அதனுடைய அளவுகள் பூரம் கரெக்டாக தெரியும் ஆம்பளைங்க மட்டும் பொம்பளைங்க மாதிரி அப்படிங்கிற சூழ்நிலை பெண்கள்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையா சுத்தமானு சொன்னேன் சுத்தமாக உடையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏற்பட்டு போய் வந்து இஸ்லாத்து வல்லாத்தக்கு நன்மை மில முக்கியங்களில் உள்ளவராக ஆக வேண்டாம் எல்லாம் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் முஷிரிக்கியன்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறாங்க இதை கேட்கக்கூடியவர்களும் இல்லை அதை சிந்திக்கக்கூடியவர்களும் இல்லை நம்மள வந்து படிச்சுட்டு அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களும் இல்லை எல்லாம் அவருக்கு மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அடுத்த அல்லா வலா தத்வின் வலா எதோ இருக்க நபியை நீங்கள் அல்லாவை தவிர உமக்கு பலன் தராத ஒன்றை அழைக்க வலா எதோ உமக்கு இடையூறு தராதையும் அழைக்க வலா தோல் அல்லாவை அழைக்க வேண்டாம் எம் பழக்க உமக்கு இடையூறும் தராதை நீர் வணங்க வேண்டாம் சிலை தெய்வங்களை வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற பைன் பாழ்த்த அப்படி நீர் செய்தால் வணங்கினால் பைன் எனக்கு இதம் மினவாலிமீன் அப்பொழுது அநியாயக்காரர்கள் உள்ளவராக நீர் ஆகிடுவீர் பெரிய அநியாயக்காரர் ஆகிடுவீர்கள் அதாவது முஷிரிக்களிலே உள்ளவராக ஆகிடுவீர் என்றும் அல்லாஹத்துல எச்சரிக்கை செய்யும் ரசூல்லா சலாஹலத்துக்கு எச்சரிக்கை செய்யறதுன்னு அர்த்தம் இல்ல முஷ்ரிக்கியங்களுக்கு மற்றவர்களுக்கு அல்லாஹத்துல எச்சரிக்கை செய்கின்றான் அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் பூராவும் எந்த பலனையும் யாருக்கும் எந்த பலனையும் தராது வணங்கினால் பலன் தராது வணங்காவிட்டால் இடையூறும் செய்யாது வணங்கினா பலன் இருக்கா பணமில்லை வணங்காவிட்டால் இடையூறு செய்யினால் பலன் தருவான் தண்டனை செய்வான் வணங்காவிட்டால் நமக்கு இடைஞ்சல் செய்வான் இடையூறு செய்வான் அதாவது தண்டனை கொடுப்பான் அந்த தெய்வங்கள் எதுவும் செய்ய முடியாது மாலா எம் உலமும் தராது தீமையும் தராது இடையூறும் செய்யாது அப்படிப்பட்ட அல்லாஹை தவிர மற்ற பொருளை வணங்க வேண்டாம் வணங்க வேண்டாம் கூப்பிட வேண்டாம் மேலோட்டமான அர்த்தம் அழைக்க வேண்டாம் அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது இங்க இன்னொரு கருத்தை அல்லாஹெல்லாம் தெரியப்படுத்துகின்றான் அதாவது உமக்கு ஏதாவது பலன் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பலன் மறந்துவிட்டு அவரைய சார்ந்த ஒருத்தர் இன்னொரு உண்மையிலே தெய்வம் அப்படின்னு சொல்றான்னு இப்ப அல்லாஹை ஒரு மோமின் சொல்றான் அப்படின்னு சொன்னா அல்லாவை விட்டுட்டு தனக்கு பலன் தந்தது இவர் தான் என்பதாக நம்புகின்றான் இதுவும் கூட அதே போன்று ஒரு இடங்கள் வருது ஒரு ஏதாவது துன்பங்கள் வருது துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் உங்களை தவிர வேற யாரும் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு காப்பாற்றவே முடியாதுங்க ஒரு ஆளு போய் உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது என்ன அப்படி எவ்வளோ அல்லா இருக்கிறான் அல்லா இருக்கிறாங்க ஆனா யாருங்க காப்பாற்றுற அல்லா வந்து காப்பாத்துறாங்க நீங்க தாங்க காப்பாற்றுறோம் அப்படி காப்பாத்திட்ட நீங்க தான் காப்பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடையூறு பொருள் அப்படிங்கிறது அவனுக்கு விளக்கத்தில் வந்து தெரிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹை தேர எந்த பொருளையும் அழைக்கக்கூடாது கூப்பிடக்கூடாது தன்னுடைய துன்பத்திலோ இன்பத்திலோ அல்லாஹை தேர் வேறு பொருளுக்கு பங்குண்டு என்பதாக நினைக்கக்கூடாது அதிகமா இருக்குது திர்காக்களுக்கு போறது அங்க இருக்கக்கூடிய வலிமார்கள் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது அங்கே போனால் தான் இந்த வியாதி நல்லாகும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக வேண்டி நேர்த்தி நேர்ச்சி கடை நேர்ச்சி செய்கிறது அப்புறம் அங்கே போய் நாற்பது நாள் எண்பது நாள் இருபது நாள் பத்து நாள் தங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சைத்தாம்பூரா பிடிச்சிக்குவோம் இப்போ போனோடனே முதல் நல்லா தான் போவோம் அங்கே இருக்கக்கூடிய சைத்தான்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் பத்து நாள் ஆச்சுன்னா நல்லாகலை கொஞ்சம் அதிகமாக போச்சு இன்னும் பத்து நாளைக்கு தங்க சொல்லிட்டாரு யார் கபூரில் இருக்கக்கூடியவர் தங்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சுத்தமாக மறந்துடும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் நினைப்பு இருந்ததெல்லாம் பூரா மறந்து போயிடும் அங்க போயிட்டு வந்தவங்களா பாருங்க அங்க போகாம இருந்தா என்னுடைய வாழ்க்கையே வீணா போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் பாருங்க இது பூராமே இந்த ஆயத்துக்கு மாத்தமானது இருக்க பயன் தாழ்த்த பையனுக்கு அதை மினர் முஷ்ரிக்கியும் மினர் வாலிமியும் அப்படி செஞ்சா அநியாயக்காரன் அல்லாஹுக்கும் அநியாயம் செய்யும் அல்லாஹுடைய சட்டத்திற்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆயிடும் என்பதை எல்லாத்துல எச்சரிக்கை செய்யும் பலா காசி பலகூ இல்லாகு அல்லாஹத்தால ஏதாவது ஒரு துன்பத்தை உமக்கு ஏற்படுத்தி விட்டால் அல்லா ஒரு துன்பத்தை உங்க கொடுத்துட்டான்னு வச்சிங்க பலா காசி பலகூ இல்லாஹ் அதை நீக்குகின்றவன் அல்லாவை தவிர வேறு யாரு கிடையாது அவனை தவிர வேறு யாரு கிடையாது ஏதாச்சும் துன்பம் ஏற்பட்டுச்சு தலைவலி ஏற்பட்டுச்சு தலைவலி நீக்கிறவன் யாரு அல்லாதான் மருந்து மாத்திரையில அல்ல அதனால மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும் ஊசி போட்டுக்கணும் எல்லாம் அவருக்கு உமக்கு அல்லாஹ் உமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குகின்றவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது ஒரு நன்மையை உனக்கு அவன் நாடினால் ஒரு நன்மையை அவன் நாடினால் பல ராத்தனி அவனுடைய கருணையை தடுக்கின்றவர் எவரும் கிடையாது அடிக்கடி சொல்லுவேன் சொல்லி கொடுத்தாங்க அந்த உறுதிப்பாடு நம்முடைய மனதில் ஏற்படும் சிவராசு சொன்னார் அல்லாஹுமா என்ற வாசகம் நீ கொடுத்ததை தடுப்பவர் எவரும் கிடையாது நீ தடுத்ததை கொடுப்பவர் எவரும் கிடையாது கலாக்கதர் தீர்ப்பை தடுக்கின்றவர் யாரும் கிடையாது என்ற உள்ள வாசகம் அது மாதிரி நிறைய ஹதீசில ஒரு ஹதீசில நீண்ட வாசகங்கள் வருது ஆஹ் அல்லாவை தவிர வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்துப்படாத சுல்லாஹ்லாம் துவாவை சொல்லித் தந்திருக்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க அந்த கருத்தை அல்லாஹால இந்த ஆயத்திலும் அதை தடுக்க கூடிய ஒரு நன்மையோ தீமையோ அல்லாஹ் முடிவு செய்து விட்டார் அல்லாஹ் முடிவு செய்தது மட்டும்தான் நடைபெறும் அது அல்லாது எதுவுமே நடைபெறாது போட்டாலும் சரி எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி நான் பலவேளை சொல்லி இருக்க தெரிஞ்ச விஷயம் தான் நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குது ஆனால் செயல்படுவது ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு என்ன ரிஸுக்கும் எல்லாத்தால் எழுதி வச்சிருக்கிறானோ எவ்வளவு கிடைக்க எழுதி வச்சிருக்கானோ அதுதான் கிடைக்கும் நான் ஒரு கடை வைச்சாலும் சரி நூறு கடை வச்சாலும் சரி அவ்வளோதான் நூறு கடை வச்சு வியாபாரம் பண்ணாலும் அதுதான் கிடைக்கும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணாலும் அதுதான் கிடைக்கும் கிடைக்குன்னு நாடிட்டான்னா அவ்வளோ அது தவிர வேறு ஒரு ஒரு பைசா கூட அதிகமாக கிடைக்காது ஒரு சின்ன பொருளும் கூட அதிகமாக கிடைக்காது நல்லா நாடுனா தான் கிடைக்கும் இந்த இருக்கணும் அதே போல எனக்கு எது கிடைக்க வேண்டும் அல்லா தால நாடி இருக்கின்றோ அது கண்டிப்பா எனக்கு வந்து சேரும் எது கிடைக்க அது இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் கிடைக்காது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை யாருக்கும் கிடைக்காது எனக்கு தான் கிடைக்கும் யாருக்கும் கொடுக்க முடியாது அதே மாதிரி எனக்கு கிடைக்க கூடாது அப்படி நாடி இருக்கிறானோ அது கிடைக்காது உலகமெல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் சரி அல்லாஹ் அதாவது மனிதனுக்கு அல்லாஹால ஏற்படுத்தியது கட்டாயமாக கிடைக்கும் வைங்கான பைர ஜலை ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இந்த துருவத்தில் இந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அந்த பக்கத்தில் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில எங்க ஒரு இடத்தில் ஒரு பொ இருக்குயன்கான பைனி அந்த மாட்டேம் பை ரெண்டுதடுகளுக்கு மத்தியில இருந்தாலும் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில இருந்தாலும் கிடைச்சிடும் கிடைக்க வேண்டியது ரெண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கிடைக்காது அப்படின்னு சொன்னா வாயில ஒரு பொருளை போட சாப்பிடலான்னு ஒரு பொருளை எடுத்து கீழே வாயில போடுறாருன்னு வச்சுங்க நம்ம சில சமயங்கள்ல சாப்பிடும் இந்த கடலை பொறி அது இந்த மாதிரி மிக்சரு அதெல்லாம் சாப்பிடணும் வச்சுங்க கொண்டு போய் சின்ன பிள்ளையா அப்படி தூக்கி வாய்க்கிட்ட வச்சு கொண்டு போய் போடுங்க அப்படி போடும் கூட சில உள்ள போகும் சில வெளியே விழுங்கும் ஆனா பெரியவங்களா இருக்காங்க பெரும்பாலும் அப்படி உள்ள போடுவாங்க வாய் ஆகான்னு தோந்து உள்ள போயிடும் இல்லையா அப்படிதான் போடுறேன் பெரும்பாலும் கொண்டு போய் வாய்க்குள் கையாண்டு போய் வாய்க்குள்ள வச்சுட்டு போடுறது இல்லை அப்படி போடும் நிறைய தலைவரவை பார்ப்போம் அப்படி போடும்போது சில பொருள் கீழே விழுந்துடும் ஒரு நாலு கடலை எடுத்து சாப்பிட்றேன்னு வச்சுங்க நாலு மிக்சர் பொருள் எடுத்து சாப்பிட்றோம் அப்படி போடும்போது நாலில் மூணு உள்ளே போயிட்டு ஒன்று கீழே விழுந்துடும் நாளையும் சாப்பிட்ணுன்னு தான் போட்டார் வாயில் போட்டார் உதட்டில் கவ்னாரு கவனோன்னா அது கீழே பானு உள்ளே போகும்போது கீழே ஒன்று விழுந்துருச்சு இப்போ ரெண்டு உதட்டுக்கு மத்தியில் போன பிறகு கூட கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட முடியாது அப்படி விட்டுட்டார் ஒன்றும் அந்த கீழே உழுந்த இடம் இருக்குது அது அசுத்தமாக இருக்கணும் அதனால் எடுத்து சாப்பிட முடியாமலேயே போயிருக்கோம் அது யார் சாப்பிடுவாள் அது எறும்பு புழு பூச்சி அதெல்லாம் வந்து சாப்பிடுவோம் அப்போ எடுத்து போட்டால் அந்த நாலு கடலைகளில் ஒரு கடலை எறும்புக்கு புழு பூச்சிக்கு உள்ளது இவர் சாப்பிட பார்த்தா முடியலை அது புழு பூச்சிக்கு சேர்ந்தது நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் நாலு இட்லி வாங்கணும் ட்ரெயினில் போகும்போது நம்ம நிறைய நடந்துருக்குற மாதிரி எனக்கெல்லாம் நிறைய நடக்கும் நாலு இட்லி வாங்கணும் வெட்லி பார்த்தா ஒரே புளிக்குது சாப்பிடவே முடியல சாம்பார் சட்னிலாம் எல்லாம் கெட்டு போச்சு எங்க போய் ட்ரெயினில் உட்காந்து சாப்பிடும்போது என்னென்னா இந்த மாதிரி இட்லியாக இருக்குது அப்படின்னு ஒரு இட்லி ரெண்டு இட்லி கஷ்டப்பட்டு சரி எதாவது கொஞ்சம் பசிக்க ஆண்டு சாப்பிடுவோம் மீதி ரெண்டு இட்லி அப்படியே சுருட்டி ஜன்னல் வழியாக வெளியே போட்டாச்சு ட்ரெயின் போய்ட்டுருக்கு வெளியே போட்டாச்சு அது யார் சாப்பிடுவா அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எலி அது இது எதாச்சும் சாப்பிடும் அப்போ அதுக்குள்ள உணவு இதில் வச்சிருக்கா இல்லாத்தால் நான் காசை கொடுத்து வாங்கி ட்ரெயின்ல போகும்போது எக்ஸ்பிரஸ் ஏசியில அப்படி போகும் போது அதை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் பொட்டல்கட்டி அங்க வச்சு அவங்களுக்கு அர்த்தம் அல்லாஹால எனக்கு எதை நாடு இருக்கு அதுதான் கிடைக்குமே தவிர அது அல்லாத எதுவுமே கிடைக்கும் அவரத்து கும்பி உங்களை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைத்து நரகத்தை கட்டளையிடாமல் நகைத்துக்கும் உங்களை நரகத்திற்கு நெருக்கமாக்கி வைத்து சொர்க்கத்தை எந்த விஷயத்தையும் உங்களுக்கு தடை செய்யாமல் நான் இருக்கவில்லை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீங்க நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு எந்த விஷயங்களாக போக முடியும் என்ன முடியும் அது தன்னுடைய நிறைவு செய்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு போகாது ஒரு மனிதனுக்கு மாறு செய்து அந்த பொருளை தேட வேண்டும் என்று நினைக்காதீங்க போய்டாமதப்படுத்துவது தாமதப்படுத்துவது அல்லாவுக்கு மாறு செய்வதை மாறு செய்வதன் மூலமாக தேடுவது உங்களை சுமத்தாட்டி விட வேண்டாம் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதாவது அல்லாவுக்கு மாறு செய்து பொருளை தேடுவது உலக பொருளை தேடுவது என்பது இருக்கக்கூடாது லா யுதரக்கும் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை பெறுவது என்பது அல்லாஹுக்கு வழிபடுவதை கொண்டு மட்டுமே முடியும் அது முடியாது அல்லா இடத்திலிருந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறணும் சொர்க்கம் திருப்தி அவனுடைய இவற்றையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வழிபடுவதை கொண்டுதான் செய்ய பெற முடியும் அவனுக்கு வழிபடாமல் தவறான வேலைகளில் ஈடுபட்டு பாவமான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹைய ரகமத்தை தேடிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது முடியாது என்பதையும் ரசூசில் சொல்லி காட்டினார் பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கமாகவும் சொல்லுகின்றான் அவரை தடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது அந்த நன்மையை தன்னுடைய அடியார்களிலே யாருக்கு நாடுகின்றனோ அவருக்கு கொடுக்கின்றான் ரஹீம் அவன் மன்னிக்கிறவனாக இருக்கின்றான் அருள் புரிகிற்கு அவர்கள் தங்களுடைய குபரையும் விட்டுவிட்டு அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடி குபரை விட்டுவிட்டு வந்துவிட்டால் அவள் ஈமானுக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஆக்கி கொண்டால் சரியாக ஆக்கி கொண்டால் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினால் அவர்களுக்கு அல்லாஹால அருள் புரிகிறவராக இருக்கின்றான் என்று குறிப்பிட்ட காபியர்களுக்கு அல்லாஹால மன்னிக்கிறவன் எப்ப குபர விற்றனு சிறுக்க விற்றன்னு ஈமானுக்குள்ள வந்த ஈமானுக்குள்ள வந்துவிட்டால் அவர்களுக்கு ரஹீமாக அல்லாஹால மாறிவிடுகின்றான் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கும் உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய அரை கோவல் அவர்களை இப்ப யார் யார் உலகத்திற்காக அவர்களை பார்த்து அல்லாத்தா சொல்லுகின்றான் என்றும் வைத்துக் கொள்ளலாம் இனிமேல் வரக்கூடியவர்களை வைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய சத்தியம் வந்துவிட்டது இஸ்லாம் சத்தியம் தான் விட்டது இதை பெற்றுக்கொண்டு நேர்வழி பெறுகின்றார்களோ பயின்னமா அவர் நேர்வழி பெறுவதெல்லாம் தனக்கு தான் நேர்வழிக்கு வந்துட்டார் யாருக்கு பிரயோஜனம் தனக்கு தான் பிரயோஜனம் வேற யாருக்கும் அது கிடையாது அவருக்கு தான் ஒமம் வல்ல எவர் வழி தவறி சென்று விட்டாரோ பையன்மா எது இல்ல அலைஹா அவர் வழி தவறி செல்வதெல்லாம் அவர் தனக்கே விளைவித்து விடக்கூடிய கேடா அலைஹா அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மாவுக்கு தன்னுடைய ஆன்மாவுக்கே செய்யக்கூடிய தீங்காகும் அலைக்கும் நான் சொல்ல வேண்டியதான் என்னுடைய பொறுப்பை தவிர உங்களுடைய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நான் அல்ல ஒமா அலைக்கும் நான் உங்களின் மீது நான் வக்கீல் அல்ல பொறுப்பாளன் உங்களுக்கு பொறுப்பு உங்களின் மீது உங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பால் நான் செஞ்சா உங்களைத்தான் கேட்பது கெட்டது செஞ்சா உங்களுக்கு தான் தண்டனை உண்டு எனக்கு அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்லி நபியேல்லா சலாத்து சொல்லிட்டு கரிசியாத்த உமக்கு எது அறிவிக்கப்படுகின்றோ அதை நபியை நீர் பின்பற்றுவீராக நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டு நீங்க நடக்கபோ யூஹா இலைக்க இலைக்க உம் பக்கம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை நீர் பின்பற்றுவீர்கள் மக்கால பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க போனாங்க பதிரு போர் வந்தது அல்லாஹால தீர்ப்பு அழிச்சிட்டான் காப்பிர்களுக்கு இல்லையா அதே மாதிரி பல போர்கள் இதே மாதிரி முன்னால் உள்ள நபிமார்கள் அவருடைய கபுகோளோடு நடந்து கொண்ட விஷயத்திலே அல்லாஹால குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அவர்களை விட்டு வச்சிருந்தா அப்புறம் அவர்களுக்குள்ள தீர்ப்பை ஏற்படுத்திவிட்டார் அல்லா தீர்ப்பு செய்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பார் செய்பவர்களிலே ஹாக்கி மீன்களிலே மிகச்சிறந்தவன் அவன் அவன் அவனுடைய தீர்ப்பு ரொம்ப நல்லது ரொம்ப அற்புதமானது தீர்ப்பு செய்பவர்களிலே அவன் மிகச்சிறந்தவன் என்பதாகவும் அல்லாஹால சொல்லி முடிகின்றான் சூரா யூனஸ் இத்தோடு முடிந்துவிட்டது அல்லாஹாலா இந்த சூர யூனிசின் மூலமாக பலவிதமான படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கின்றான் பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன பலன் பெறக்கூடிய தன்மை அல்லாஹால இருக்கு தந்தருள்வானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم